வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குவாத் லூபே பிரெஞ்ச் குடியேற்ற நாடானது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டனை கடத்த திட்டமிட்டதற்காக அவரது மெய்ப்பாதுகாவலராக இருந்த தாமஸ் ஹென்கி என்பவர் தூக்கிலிடப்பட்டாா் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு விக்டோரியா ராணி ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியாக முடிசூட்டிக்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அடல்ஃப் சாக்ஸ் என்பவர் சாக்சபோனுக்கான காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதலாவது நாய் வரலாற்று பதிவுகளில் உறுதிப்படுத்தப்பட்ட நாய் இங்கிலாந்தின் நியூ நகரில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க தொழிலாளர் நாள் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பனாமா கால்வாயின் உரிமைகளை கொலம்பியாவிடம் இருந்து பெறுவதற்கான அதிகாரங்களை அரசு தலைவர் தியோடார் ரூஸ்வெல்ட்டுக்கு ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் வழங்கியது என்ற டென்மார்க் நாட்டு பயணிகள் கப்பல் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் சிறிய திட்ட ஒன்றுடன் மோடி மூழ்கியதில் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெர்சாய் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன்படி ஜெர்மனிக்கும் நேச அணிகளுக்கும் இடையில் நடைபெற்று வந்த உலகப் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயர்லாந்து உள்நாட்டுப் போர் டப்ளின் நகரில் ஆரம்பமானது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 போஸ்னான் என்னும் பகுதியில் ஹச் பி ஃபேக்டரி என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் போலந்து மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மால்கம் எக்ஸ் ஆப்பிரிக்க அமெரிக்க ஒற்றுமை அமைப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெஹ்ரானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்லாமிய குடியரசு கட்சியின் எழுபத்தி அதிகாரிகள் கொல்லப்பட்டனர்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 நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாவி அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாண்டோ சின்னப்பதேவர் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பி வி நரசிம்மராவ் இந்தியாவின் ஒன்பதாவது பிரதமர் 19.37. தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு எஸ் எஸ் பிள்ளை இலங்கை வானொலி மேடை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சி சிவமகாஜா இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கர்பால் சிங் மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது யூனிஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காளதேச பொறியாளர் பொருள் மணிக்கவும் வங்காளதேச பொருளியலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரியப்பன் தங்கவேலு தமிழக இந்திய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 இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அ க லோஹித் தாஸ் இந்திய இயக்குனர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே